அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எசியமானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு காலம் ஒரு போட்டியில் உங்களுக்கு ஒரு பரிசு கிடைத்திருக்கிறது பரிசு என்னவென்றால் ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்கள் வங்கிக் கணக்கில் ரூபாய் எண்பத்தி சொந்த செலவுக்காக வரவு வைக்கப்படும் ஆனால் இந்த பரிசுகள் பெற சில நிபந்தனைகள் உண்டு அவை ஒன்று அந்த நாளில் நீங்கள் செலவு செய்யாத பணம் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டுவிடும் இரண்டு உங்கள் பணத்தை நீங்கள் வேறு கணக்கிற்கு மாற்ற முடியாது மூன்று அதை செலவு செய்ய மட்டுமே உங்களுக்கு உரிமை உண்டு நான்கு ஒவ்வொரு நாள் விடியும் போது உங்கள் வங்கி கணக்கில் அந்த நாளில் செலவிற்காக ரூபாய் வரவு வைக்கப்படும் ஐந்து எப்போது வேண்டுமானாலும் வங்கி அந்த ஆட்டத்தை முன்னறிவிப்பில்லாமல் நிறுத்திக் கொள்ளலாம் ஆறு முடிந்தது கணக்கு என்று வங்கி சொன்னால் அவ்வளவுதான் வங்கி கணக்கு மூடப்படும் மேற்கொண்டு பணம் வரவு மாட்டாது ஆம் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படியான ஒரு வங்கி கணக்கு இருக்கிறது நாம் தான் அதை கவனிக்கவில்லை அந்த ஆச்சரிய வங்கியின் பெயர் காலம் ஒவ்வொரு நாள் காலையும் நாம் எழுந்திருக்கும்போது வாழ்க்கையில் அதி பரிசாக எண்பத்தி ஆறாயிரத்தி நமக்கு வழங்கப்படுகின்றது இரவு தூங்கப் போகும்போது நாம் மிச்சம் நேரம் நமக்காக சேமித்து வைக்கப்படுவதில்லை அன்றைய பொழுது நாம் வாழாத வினாடிகள் தொலைந்தது தொலைந்ததுதான் நேற்று எப்பொழுது போனது போனதுதான் ஒவ்வொரு நாள் காலையிலும் புத்தம் புதிதாக நம் கணக்கில் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் வங்கி உங்கள் கணக்கை முடக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் உண்மையில் எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு சமமான அல்லது அதற்கு மேலான பணத்தை விடவும் மதிப்பு வாய்ந்தது இதை ஞாபகம் வைத்து கொண்டால் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் நாம் கொண்டாடி கழிக்க மாட்டோமே வாழ்க்கை வாழவே பணம் தேவை பணத்தை சேர்க்க வாழ்க்கை அல்ல நன்றி